அவர்களை தலைவராக நியமித்தார்கள் உஸ்பான் மக்கா ஆகிய ஊர்களுக்கு இடையே உள்ள பகுதி வரும் வரை நடந்தார்கள் சார்ந்த என்ற கூட்ட இவர்கள் பற்றிய செய்தி கூறப்பட்டது பின்தொடர்ந்தனர் கூட்டாளிகளும் இவர்களின் வருகை உணர்ந்த போது ஒரு உயரமான இடத்திற்கு ஏறினார்கள் அவர்களை அந்த கூட்டம் சூழ்ந்து கொண்டது இறங்கி வாருங்கள் உங்களின் கைகளை கொடுங்கள் உங்களில் எவரையும் கொள்ள மாட்டோம் என உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் என்று கூறினார்கள் இறங்க மாட்டேன் என்று கூறிவிட்டு இறைவா எங்களை பற்றிய செய்தியை நபி செல்லோ அணைகளை செல்லும் அவர்களுக்கு தெரிவிப்பாயாக இன்று துவா செய்தார்கள் உடனே அம்பை அவர்கள் எரிந்து ஆசிம் லதியுல்லாஹோன் அவர்களை குன்றார்கள் நபி தோடர்களில் மூவர் அவர்களின் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு மலையில் இருந்து கீழே இறங்கினர் அவர்களில் குபை மற்றும் அப்துல்லாக அவர்கள் இறங்கியதும் அவர்களின் வில் நான்களை அவிழ்த்து அதன் மூலம் அவர்களை கட்டி போட்டார்கள் அவர்களின் மூன்றாம் நபர் இது முதல் மோசடியாகும் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களுடன் வரமாட்டேன் எனக்கு முன் இறந்த இவர்களிடம் எனக்கு முன்மாதிரி உள்ளது என்று கூறினார் உடனே அவரை பிடித்து இழுத்தனர் ஆனால் அவர் அவர்களுடன் வர மறுத்துவிட்டார் உடனே அவரையும் அவர்கள் குன்றார்கள் குபைப் ரதியில் தாகுங்கவர்கள் தாகுங்கவர்கள் ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு நடந்தார்கள் இறுதியில் பதில் போருக்கு பின் மக்காவில் அந்த இருவரையும் விற்றார்கள் ஹாரிஸ் இபுனு ஆமீர் அப்து மனாஃப் என்பவரின் மக்கள் குபைப் அவர்களை விலைக்கு வாங்கினார்கள் இவர்களின் தந்தை ஹாரிஸை குபை பிரதிகளாகும் குன்று விட்டார்கள் இவர்களிடம் கைதியாக குபை பிரதியில் தாகும் இருந்தார்கள் அவரை கொள்வது என்று அவர்கள் முடிவு ஹாரிஸின் மகளிடம் முடிவெட்டிக் கொள்ள கத்தி ஒன்றை குபை பிரதியில் அவர்கள் இரவலாக கேட்டிருந்தார் அதை அவள் இரவலாக தந்தாள் ஒரு அவள் கவனக்குறைவாக இருந்தபோது அவளுடைய மகன் குபை பிரதியில் தாஹவர்களின் அறைக்குள் வந்தான் அவரது கையில் கத்தி இருக்கும் நிலையில் அவரின் மடியில் அக்குழந்தை இருப்பதைக் கண்டு திடுக்குற்றாள் இதை அறிந்த குபை பிரதியில் தாகுங்க அவர்கள் இந்த சிறுவனை கொலை செய்து விடுவேன் என பயப்படுகிறாயா அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று கூறினார் பின்னர் இது பற்றி அப்பெண் கூறும்போது மீது சத்தியமாக குபைப் அவர்களை விட சிறந்த கைதி ஒருவரை நான் கண்டதில்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஒரு நாள் அவரிடம் கையில் பேரித்தம்பழக்லை ஒன்றை வைத்து சாப்பிடுபவராக கண்டேன் ஆனால் அவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தார் மேலும் இந்த பேரித்தம்பழம் என்று கூறிவிட்டு நிச்சயமாக குபைபுக்கு அல்லாஹ் அளித்த உணவு அது என்று அப்பெண் கூறினார் குபைபுரதிகளாகும் அவர்களை கொலை செய்ய மக்காவின் ஹரம் பகுதியில் இருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு அவர்கள் வெளியேற்றிய அவர்களிடம் குபை பிரதியில்லாகும் இரண்டு ரக்காச்சிகள் நான் தொழுவதற்காக என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறினார் அவர்களும் அவரை விட்டுவிட்டனர் குபை பிரதியில்லாகும் அவர்கள் இரண்டு ரக்காச்சிகள் தொழுதார் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எனக்கு மரண பயம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் எண்ணாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் தொழுகையை கூடுதலாக்கியிருப்பேன் என்று கூறிவிட்டு இறைவா அவர்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவாயாக அவர்களை பிரித்துக் கொள்வாயாக அவர்களில் எவரையும் விட்டுவிடாதே என்று பிரார்த்தித்துவிட்டு பின்வரும் கவிதையை கூறினார் முஸ்லிமாக நான் கொள்ளப்படுவதால் அல்லாவுக்காக என் இருப்பிடம் எந்த திசையில் இருந்தாலும் இது இறைவனின் முடிவில் உள்ளதாகும் அவன் நாடினால் வெட்டப்பட்ட என் உறுப்புகளின் மூட்டுகளில் அவன் பறக்கச் செய்வான் பொறுமையாக திட்டமிட்டு கொல்லப்படும் ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுவது என்ற அழகிய நடைமுறையை ஏற்படுத்தியவராக குபைப் ரதியில் தாகும் அவர்கள் இருந்தார்கள் நபி அணை வசலம் அவர்கள் தம் தோழர்களுக்கு ஏற்பட்ட மற்ற தோழர்களிடம் மதீனாவில் எடுத்துரைத்தார்கள் மக்கா குறைசிகளில் சிலர் ஆசிம் கொல்லப்பட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டதால் அவருடைய ஏதேனும் ஒரு உருப்பை எடுத்து வந்து உறுதிப்படுத்திட வேண்டி ஆசிம் சாபித்தை நோக்கி ஒரு கூட்டத்தாறை அனுப்பினர் காரணம் இந்த ஆசிம் ரதியில் அவர்கள் தலைவர்களில் ஒருவரை அல்லாஹ் மேகம் போன்று தேனீக்களை அனுப்பினான் அவர்களின் அவர்கள் வெட்டி செல்ல அவர்களால் இயலவில்லை மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஐந்து இந்த பாடத்திற்கு ஏற்ற சரியான ஹதீசிகள் பல உண்டு இந்த நூலில் பல இடங்களில் அவை இடம்பெற்றுள்ளன ஒரு துறவியிடமும் சிறுவன் வந்தது பற்றிய முப்பதாவது ஹதீஸ் இவற்றில் ஒன்றாகும் ஹதீசும் பற்றிய பன்னிரண்டாவது ஹதீசும் இன்னாரின் தோட்டத்தில் மழை பெய் என்ற வானில் சப்தத்தை கேட்ட மனிதர் பற்றிய ஐநூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீசும் மற்றும் இவை அல்லாதவையும் இவற்றில் உள்ளதாகும் இந்த பாடத்திற்கு பிரபலமான அதிக ஆதாரங்கள் உண்டு அல்லாஹ போதுமானவன்